ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு உலகின் முதலாவது நவீன அட்லஸை ஆப்ரஹாம் ஓட்டேலியஸ் என்பவர் வரைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு லேவிஸ் மற்றும் ஜேக்கப் டேவிஸ் ஆகியோர் இணைந்து செப்பு ஆணியுடன் கூடிய ஜீன்ஸ் பேண்டான காப்புரிமம் பெற்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு திரைப்பட வரலாறு தொடங்கியது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தனது புரோட்டோடைப் கினடஸ்கோ கேயை என் இ டி ஒ பி போ போட்டோப் கீ நோ எனும் முறையிலான அசையும் படங்களை முதல் பொதுமக்களுக்கு காண்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபா அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெற்றது தாமஸ் எஸ்டாடா பால்மா என்பவர் அந்நாட்டின் முதலாவது அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சார்லஸ் லின்பெர்க் என்பவர் நியூயார்க் நகரிலிருந்து பாரிஸ் நகருக்கு தனி மனிதராக இடைநிலா விமானத்தை இயக்கினார் நான் இதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அமேலியா இயர்ஹார்ட் எனும் பெண்மணி நியூ பவுண்ட்லாந்தில் இருந்து அயர்லாந்து வரை இடைநிற்காத விமானத்தை தனி மனிதராக இயக்கி சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜியாங் ஹை ஜெக் என்பவர் சீனாவின் முதலாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானின் சுக் நகர் பகுதியில் பாகிஸ்தான் படைகள் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்தனர் இவர்களில் பெரும்பாலானோர்கள் பெங்காலி இந்துக்கள் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கியூபெக் மாநிலத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் கனடாவில் இருந்து விடுதலை பெறுவதற்கு எதிராக அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்தனர் ஆயிரத்தி ஆண்டு எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் எச்ஐவி கிருமிகள் பற்றிய தகவல்கள் முதல் வெளியிடப்பட்டன இரண்டாயிரத்தி ஆண்டு கிழக்கு திமோரின் விடுதலையை போர்ச்சுக்கல் அங்கீகரித்தது இதன் மூலம் இருபத்தி ஆண்டுகால இந்தோனேஷிய ஆட்சி மற்றும் மூன்று ஆண்டுகால ஐநாவின் தற்க ற்காலிக ஆட்சி முடிவுக்கு வந்து கிழக்கு தீமோர் விடுதலை பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று மில்லியன் நெசவு தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் வேலை நிறுத்தமானது பங்களாதேஷில் நடைபெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அயோத்தி தாசர் தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு எட்வர்ட் பூக்னர் ஜெர்மன் வேதியியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமக்கோடி குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலு மகேந்திரா தமிழ் திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ராஜன் பிதேவ் தேவ் மலையாள நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செம்பியன் செல்வன் எழுத்தாளர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இத்தாலிய கடல் பயணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிலிப் லெனார்டு நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த பிரகாசம் இந்திய சுதந்திர போராட்ட